كما بارك على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وزرياته وأسحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم صرا وعلانيا أما بعد فَقَدْ قَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي قُرْآنِهِ الْكَرِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ إِنَّمَا الصَّدَقَاتُ لِلْفُقَرَاءِ وَالْمَسَاكِينِ والعاملين عليها والمعلفة قلوبهم وفي الرقاب وفي الرقاب والغارمين وفي سبيل الله وفي سبيل الله وابن الصبيل فريرة من الله والله أليم حكيم صدق الله العظيم புகழ்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒளித்தாக அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறுகின்ற புத்துபா பிரச்சங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் என் உயிரிலும் மேலான ஹவரத்த நாயும் வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை வரலாறை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சகாபாக்கள் நல்ல முஸ்லீம்கள் அனைவரும் அல்லாஹுடைய என்ற ஒரு நாள் இவ்வளவு அழிந்ததுக்கு பின்னால் மேலான ஜென்மத்து என்ற சுவர்க்கம் கிடைக்கட்டுமா என்று திவார்த்தைகிறேன் அல்லா கபூர் செய்வானா அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹனுடைய மாளிகையிலே பள்ளி வாயிலே வந்திருக்க கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வரவிருக்கின்ற அன்பர்களே நண்பர்களே எல்லா சந்தர்ப்பங்களும் வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியை நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் கட்டளையை வசி தப்புவாவை எட்டி வைக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு அனைவரையும் முறைவன் கபோசிக்கு வருவானாம் அன்பான அல்லாஹூ எல்லா சந்தர்ப்பங்கள் என்னுடைய சக்திக்கு உட்பட்டவார் குடிமானவரை அல்லாஹு பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை இயக்கி வைக்கிறேன் அன்பான அல்லாஹுவின் அந்த ஐந்து கடமைகளே மிகவும் முக்கியமான ஒரு கடமைதான் ஜக்காத் என்ற கடமை கணியமான அல்லாஹு நிகழ்ச்சியார்களே ஒரு மனிதன் ஜக்காத்து கொடுக்கின்ற போதும் அந்த ஜக்காத்து கொடுப்பதன் ஊடாக அந்த மனிதன் மாத்திரம் அல்ல அந்த தக்காசை யார் அனுப்பிறாரோ அவரும் சுத்தமா எந்த தொழில் துறவை செய்து கொண்டிருக்கிறோமோ முதலாவது கொடுப்பவர் பரிசுத்தமாக அவருடைய பொருளுக்கு அல்லா உத்தரவாதம் அளிக்கிறான் உதாரணமாக ஒரு மனிதனத்திலே பத்து லட்சம் பணம் இருக்குதுன்னு வைத்துக் கொள்வோம் அவர் என்ன செய்ய வேண்டும் பத்தில் நான்கில் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் பத்தில் நான்கில் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் பத்து லட்சத்தை பத்தாக குடித்தால் ஒன்று ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சத்திலே நாளிலே ஒரு பங்கு இருபத்தி ரூபாய் கொடுக்க வேண்டும் இந்த இருபத்தி ரூபாயை கொடுத்து மீதமுள்ள ஒன்பது லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் இதை பாதுகாப்பது பொறுப்பாக இருக்கிறது எந்த ஒரு மனிதன் ரகாசி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கவில்லையோ அந்த இருக்கின்ற மூலதனத்தையும் சேர்த்து எங்களுடைய பொருள் சில வேலை ஆபத்துக்குள்ளாகலாம் அல்லா தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும் என்றால் அது ரகாசுத்தான் நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க அல்லாஹ் பாதுகாப்பு நிறைய வேறுபாடு இருக்குது பரவான கடமைகள்ல ஒன்று அதை செய்யாத போது நாங்கள் சுற்றம் பிடிக்கப்படுவோம் அதை யாராவது வழங்க மறுத்தால் வழங்க முடியாது என்று சொன்னால் அதிகாரத்தை பயன்படுத்தி வசூலிக்க முடியும் இல்லைன்னா அவனை வற்புறுத்த முடியாது அவனுக்கு உபதேசம் செய்யலாம் அவனை அடிக்க முடியாது எச்சரிக்க முடியாது கண்ணியமானவர்களே அதே போன்ற ஜக்காத்துடைய கடமை இருக்குது அந்த ஜக்காத் என்ற கடமை குறிப்பிட்ட சில பொருட்கள்ல தான் கொடுக்க வேண்டும் ஆனா சதக்காவுடைய அமல் இருக்குதே சதக்கா எந்த பொருளையும் கொடுக்கலாம் நாங்க பாதித்த ஒரு பொருளையும் கொடுக்கலாம் அதே போன்று அமல் இருக்குதே குறிப்பிட்ட சிலரின் மீதுதான் கடமையாக இருக்குதே ஆனால் சதக்கா இருக்குதே எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஒரு ஏழைக்கும் சதக்கா கொடுக்கலாம் அதே எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை சக்காசில இருக்கிறதே அதுக்கு ஒரு நிபந்தனை கிடையாது அதே போன்ற பொறுத்தவர்களே குறிப்பிட்ட வெட்டு சாரார் இவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் குறிப்பிட்ட வெட்டு ஆனால் சதக்காவை பொறுத்தவர்களே நாம் அல்லாத ஒருவருக்கும் கொடுக்கலாம் எங்களை வீட்டில் இருக்கின்றவருக்கும் கொடுக்கலாம் தாயிக்கும் கொடுக்கலாம் எங்களுடைய தந்தைக்கும் கொடுக்கலாம் உறவுகளுக்கும் கொடுக்கலாம் சகோதரன் சகோதரிகளுக்கும் கொடுக்கலாம் அன்பான அருளாக நடைபெண்டும் கடன் இருக்கு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்றுடைய கடமை இருக்குதே இப்பொரு சதக்காவை அஞ்சு நிமிஷத்தால் இன்னொரு சதக்கா குறுக்க ஆசப்படுறோம் கொடுக்கலாம் ஆனா வேறுபெற்றது வேறுபெற்றது அதே போன்று அமல் இருக்குது அமல் பருவான ஒரு அமல் நாங்க முஸ்லீம் என்று எங்களை நிரூபிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் அறுவை இஸ்லாம் மார்க்கம் ஐந்து தூண்கள் நிறுவப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து தூண்கள் ஒன்றுதான் ஜக்காத் என்ற கடமை யாருக்கெல்லாம் சொத்து செல்வம் இருக்குதோ அவங்க ஜக்காத்த கொடுத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு நிறைய மக்களை பார்க்கிறோம் சொத்து செல்வம் அப்படி அல்லாவும் மறந்துடுறாங்க இந்த துனியாவுக்காக வேண்டிய வாழ்றாங்க மறந்துடுறாங்க படைப்பினங்களுக்காக வேண்டியே வாழ்றாங்க படை சிறப்பா மறந்துடுறாங்க இந்த உலகத்தை அடைவதற்காக வேண்டியே வாழ்றாங்க மறுமையை அப்படியே மறந்துடுறாங்க அன்பான அல்லாஹன் அழியார்களே எனவே ஒரு மனித பணம் இருக்குது செல்வம் இருக்குது அது இன்று எங்கள் தெருக்கும் நாளை இன்னொத்த கைக்கு போய்விடும் பணம் இருக்கு இல்லையா நாங்க ஒரு ஏழு பணம் இருக்குது பணத்தை அதிகமா மத்த பத்திர கொடுக்கிறோமா நாங்க ஒரு கொடையாளி பணம் இல்லை எங்கள்கிட்ட யாத்தையாவது நாங்க பணத்தை வாங்குறோமா நாங்க கடனாளி பணம் இருக்கு செலவழிக்கலே பணம் இல்ல பணத்தின் மீது அதிகமாக நாங்க ஆசைப்படுவோமா நாங்க பேராசை பிடித்தவன் எனவே பணம் இருக்குது ஒரு மனிதனை பல கோடத்துல மாத்தும் ஆனால் பணத்தை கண்டு மனிதன் தன்னுடைய மனதை மாத்திக்கொள்ள கூடாது எனவே அந்த சொத்து செல்வத்தின் மூலமாக பணங்களின் மூலமாக அல்லா ஜகாத் என்ற ஒரு கடமையை நோக்கம் எதுவென்றால் வாழ்ந்தவர்களை களவு பாவமான காரியங்களை தடுத்து அவரை தூய்மையானவர்கள் வாழ வகைவகுக்கும் அது மாத்திரமாதிரி நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு உத்தரவாதம் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது எனவே அந்த அல்லாஹ் முன்னேறியார்களே இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் குரலாள செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அது நாங்கள் தொழில் செய்து முன்னேறி இருக்கலாம் இந்த உலகத்திலே ஒன்றை நாங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம் எங்களுடைய எங்களுக்கு பிறரால் துறப்பட்டது எங்களுடைய பெயர் எங்களுக்கு பிறரால் துறப்பட்டது அந்த பெயரை நாங்கள் பாவிப்பதை விடவும் இன்னொரு சமுதாயம் அதிகமாக பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பட்டம் பதவிகள் கல்வி அந்தஸ்து பொறுப்புகள் எல்லாம் இன்னொரு சமுதாயத்தால் தான் எவருக்கு தரப்படுகிறது அதே நாங்கள் மூத்த அணிவிட்டால் செய்யக்கூடிய நான்கு கடமைகள் நாங்கள் சொல்லுவோம் ஏண்ட மகன் தான் என்னை என்னதான் ஏண்ட சகோதரன் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் தந்தானோ அதை கொண்டு அல்லா சந்தோஷப்படுத்தினால் நிச்சயமாக எங்களை சந்தோஷப்படுத்துவான் எனவே அன்பான அல்லாஹின் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காலம் இஸ்லாம் நிறைய புத்திமதைகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறது வளர்ந்த காலம் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் எடுத்துக்கொண்டால் அங்கே அதாவது நாய்க்குள்ள மரியாதை மனிதனுக்கு இல்லை மாதையிலே ஒரு நாய் இருந்தால் ஏற்றிச் செல்வார்கள் ஆனால் ஒரு மனிதன் கையை காட்டினால் ஏற்றிச் செல்ல மாட்டார்கள் அந்த அளவு மனித நாகரிடம் வளர்ந்து தொழில்நுட்பங்கள் வளர்ந்து மனிதர்கள் மதிக்கப்படாமல் மிருகங்கள் அதிகமாக சில பகுதிகளில் மதிக்கப்படுகிறது ஆனால் இஸ்லாம் மனித நீயை அழகாக கற்பிக்கிறது அருமை நாயம் சொல்லவாக சொன்னார்கள் நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் கல் துண்யா ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் ஒரு உடமை போன்றவர்கள் உறுதியாக இருக்குது அதே போல ஒரு உடம்பை பாருங்க எவ்வளவு உறுதியாக இருக்குது ஒரு மனிதனை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறான் அத போலதான் ஒவ்வொரு முஸ்லீம் இந்த உலகத்தில வாழ வேண்டும் கலிமா சொன்ன யாராக இருந்தாலும் இந்த நாட்டில வாழலாம் கடல்கிற நாட்டில் வாழலாம் ஏசியன் கண்டில வாழலாம் அரேபியன் கண்டில வாழலாம் அல்லது வேறொரு நாட்டில வாழ்ந்தாலும் நாங்கள் எல்லோரும் முஸ்லீம் என்ற அடிப்படையிலே மனித நீ இஸ்லாம் தெளிவாக பெற்றுத் தருகிறது எனவே அன்பான அல்லாஹ் நடத்தியார்களே இஸ்லாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் நாங்கள் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் தான் வாழ வந்தவன் என்று சொல்வதை விடவும் குரலை வாழ வைக்க வந்தவன் என்று சொல்வதுதான் நாங்கள் வாழ வேண்டும் ஆனால் நாங்கள் வாழ்வதோடு மற்ற சமுதாயத்தை வாழ வைக்க வேண்டும் அதற்காக அல்லாஹ் பிரச்சனைகள் உருவாகும் ரக்காத்து கொடுப்படாத போது சமூகத்திலே மிக முக்கியமான நாலு வகையான பிரச்சனைகள் ஏற்படும் அதிலே ஒரு பிரச்சனை எடுத்து தெரியுமா பண்பாடு ரீதியான பிரச்சனை ஒழுக்கத்திலே வீழ்ச்சி ஏற்படும் ஒரு சமுதாயத்துக்கு போய் சேர இல்லையா ஒரு சமுதாயம் பாவங்கள் செய்து அலுவறுப்பான வேகலைகளை செய்து மனம் சம்பாதிப்பார்கள் ஒழுக்கத்திலே வீழ்ச்சி ஏற்படும் அது மாத்திரமல்ல சுகாதார பிரச்சனை நாங்க ஒரு சமுதாயத்துக்கு தக்காத்து கொடுக்க இல்லையா அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க இல்லையா அந்த சமுதாயம் சுகாதார பிரச்சனைக்குள்ளாகும் பல தொற்று நோய்களுக்கு ஆளாகுவார்கள் பல நோய்களால் பீடிக்கப்படுவார்கள் சமூகத்துல பத்து பதினஞ்சு வீட்டுக்கு ஒரு தொழில பிறக்கிற எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இந்த நாட்டுல மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை சில பகுதிகளில் நாங்க பார்த்தோம் அல்லா முன்னாடியார்களே இந்த நாட்டில் நாங்கள் எவ்வளவுதான் தொகுத்தாக நிம்மதியாக இருந்தாலும் பதிமூணாம் ஆண்டு இந்த நாட்டில் இருந்து சுமாராக வெளிநாட்டுக்கு ஐம்பது ஆயிரம் பெண்கள் பணி பெண்களாக சென்றிருக்கிறார் அதுல எங்களை முஸ்லீம்களும் மறங்கின்றார்கள் என்னுடைய ஜகாத் குறிப்பிட்ட சாராவுக்கு போய் சேரில்லையா அந்த மக்கள் மானத்தை விட்டு விடுவார்கள் ஆண்கள் தான் உழைக்க வேண்டும் ஆனால் பெண்கள் சொல்வார்கள் நாங்களும் உழைப்போம் அல்லாவிடத்திலே ஜவாபு அல்லாடியார்களே அது மாத்திரமல்ல முழு உலகிலும் கோடி மக்கள் அப்படி என்றால் ஆயிரத்தி மில்லியன் மக்கள் வறுமையிலே வாழ்கின்றார்கள் உறவில்லாமல் வாழ்கின்றார்கள் கழிவரையை வாழ்கின்றார்கள் உலகிலும் வறுமையான மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் இலங்கையில் இடிவளக்கல்ல ஒரு விடயத்தை நானும் நீங்களும் ஆழமாக விலகி வேண்டும் அன்பான அல்லாஹு கொழும்பு பகுதிகளில் நிறைய இடங்களுக்கு சுத்தபாக்க போனது வழக்கம் சில பகுதிகளில் சொல்வார்கள் கட்டாயமா சொல்லுகாதரர் கண்ணியமான மக்கள் சில பகுதிகளில் மிகவும் வறுமையிலே வாழ்கின்றனர் எந்த அளவு வருமன்தான் ஒவ்வொரு நாளும் கொழும்பில உள்ள சில பாடசாலைகளிலே காலை கூட்டத்திலே பிள்ளைகள் மயங்கி விழுகின்றார்கள் காலை சாப்பாட்டுக்காக அந்த காலை இடியப்ப பார்த்ததற்காக இருபத்தைந்து முப்பது ரூபாய் பணம் இல்லாமல் ஒரு சமுதாயம் படிக்கப் போகின்றார்கள் வறுமையிலே விழுகின்ற அந்த தலைப்பு விழுகின்ற அந்த குழந்தை படிப்பிலே முன்னெடுத்து காணுமா கண்ணியமானவர்களே அதுதான் சுகாதார பிரச்சனை உருவாகும் அது மாத்திரமல்ல கல்வித்துறை சார்ந்த பிரச்சனை உருவாகும் கல்வியிலே அந்த பிள்ளை நல்ல மொழியை படிக்காது எங்க சக்கார் சரியானவர்களுக்கு போய் தேரையில்லையா ஒரு சமுதாயம் கல்வி இல்லாமல் பாதிக்கப்படுவார்கள் அது மாத்திரமல்ல பொருளாதார பிரச்சனை உருவாகும் பணம் இல்லையால் மனிதன் எதையும் செய்ய முற்படுவான் எந்த அளவென்றால் சொல்லுகின்றார் ஒரு மனிதன் இந்த உடலத்திலே செய்யக்கூடிய மிகவும் அறுவறுப்பான பாவங்கள்ல ஒன்று எது தெரியுமா ஒரு மனிதன் முஸ்லீமாக இருந்து விட்டு குப்புராக மாறுது குப்புருக்கு மாற்றக்கூடிய பிரதான காரணிகள் ஒன்றுதான் வறுமை என்று சொல்கின்றார் அருமை நாயம் செல்லும் அவர்களும் எல்லா கொள்கைகளிலும் வறுமையை விட்டு பார்த்துருவாள் பகுர் ஏழ்ம வந்துட்டா கூடிய சீக்கிரம் எங்களை குப்புர்ல கொண்டு பேசும் ஒரு மனித கஷ்டம் வந்துட்டா திருடுவதை செல்வதா நமது பாங்காது வரு விபச்சாரம் செய்வது ஒரு பகுதியார பெண்ணுக்கு ஒரு மாதத்துல பத்து கிலோ அரிசி இல்லை அரிசி இல்லாதால இதை தேடிக்கொள்ள விபச்சாரத்தை தொழிலாக செய்யறோம் கண்ணியமானவர்களே அந்த பே பின்னால சௌகா செஞ்சு அவருக்கு சில வழிகாட்டுகள் கொடுக்கப்பட்டது எ சமுதாயம் கூட இந்த பாவத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிறது என்ற கடமை நிறைவேற்ற பொருட்களை இரண்டு வகைப்படுத்தலாம் வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டவை வருடம் பர்த்தண்டும் நிப இல்ல வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்குட்பட்டவை பணமாக இருக்கலாம் அல்லது வியாபார பொருட்களாக இருக்கலாம் அதற்கு வருடா கணக்கு பார்த்து தற்காத்து கொடுக்க வேண்டும் விவசாய பொருட்களை பொறுத்த வகையில் கனிப்பொருட்களை பொறுத்தவகையில் அந்த கனிப்பொருட்கள் வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற கருத்து கிடையாது அது எப்ப அறுவடை செய்யறோமோ இந்த அப்பாதிகி எப்ப அறுவடை செய்யறோமோ அறுவடை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல நிசா தர்காத்த கொடுக்கக்கூடிய அளவு வந்தா அதுல தர்காத்த கொடுத்துக் கொள்ளலாம் அன்பான அல்லாஹர்களே வியாபார பொருட்கள் எப்படி பாக்குற வியாபார பொருட்கள்ல அப்போதைய சந்தையில உள்ள விலையை மதிப்பிட்டு அந்த பொருட்களுக்கு நாம விலையை மதிக்கிறோம் விலையே.. மொத்தமாக கொடுத்தா எவ்வளவு கொடுக்கலாம் என்பத நாங்க கணக்கு போட வேண்டும் அதே போன்று வரவேண்டிய கடன் எங்களுடைய சேர்த்து கூட்டோடும் கடனை கலிக்கோடு வர வேண்டிய கடனை ரெண்டாக பிடிப்பாங்க ஒன்று நம்பகமான கடன் இன்னும் எப்போது கிடைக்கும் என்ற ஊர்ஜிதம் இல்லாத கடன் இவன் சாபர் அகமது சொல்றாங்க அப்படி நம்பகம் இல்லாத காலம் தாமதிச்சு வரக்கூடிய கடன் அதுக்கு தக்காத்து இல்ல எப்போது அந்த பணம் எங்கட கையில கிடைக்குதோ அன்னைக்கு அதுக்கு தக்காத்து கொடுத்தா அந்த பணத்துடைய தக்காத்து முடிஞ்சு நம்பகமான கடன் இருக்குது ஒரு மாதத்துல சாங்கன்னு ஒருத்ததுக்கு பத்து லட்சம் பணத்தை கொடுக்குறோம் கனியமானவர்களே அதிபதியாக பின்னால எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கிராமுக்கு மேல உள்ள அந்த தங்கத்துரிய பெருமானம் பணம் இருந்தால் அதில் இரண்டரை வீதம் தக்காத்து கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் பத்தில் நான்கில் ஒரு பங்கு தக்காத்து கொடுக்க வேண்டும் உதாரணமாக பத்து லட்சம் இருந்தால் அந்த பத்து லட்சத்தை பத்தாக பிரிக்க வேண்டும் ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சத்தை நாலாக பிரிக்க வேண்டும் இருபத்தி ரூபாய் இப்படி கணக்கு பார்க்க வேண்டும் அதே கூட்டு வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள் சில பகுதிகளில் கூட்டு வியாபாரம் செய்வார்கள் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டிக் கொள்கிறது எந்த அளவுன்றால் இமாம் அபு ஹனிஃபா ரஹமத் அழகி இமாம் ரஹமத் அழகி போன்றவர்கள் சொல்லுகின்றார்கள் பங்காளர்கள் ஒவ்வொருவருடன் நிசாபு அடையும் உதாரணமா மூணு பேரு கூட்டு வியாபாரம் செய்யறா மூணு பேரும் மூணு பேருக்கு நிதாபி அடைஞ்சா தான் கடமை ஆனா இமாமு அஹமத்துள்ளாய் அவனுடைய கருத்து ஒரு வலுவான கருத்து இருக்குது அவர் சொன்னார்கள் பலருக்கு பொதுவான சொத்தை ஒருவருடைய சொத்தாக மதிப்பிட்டு அதனுடைய அந்த சொத்துடைய நிதாப அடைஞ்சா அதுக்கு கொடுக்கலாம் அதே போந்த வலியுறுத்தப்படுது என்றால் இமாமுனா சாஃபிர் அஹமது சொல்லு கொண்டார்கள் அதே போன்று இமாமத் போன்ற முக்கியமான வளமாக்கள் இமாம்கள் சொல்லுகொண்டார்கள் கடனை நிறைவேற்ற வேண்டும் இரண்டாம் கருத்துக்கிடமில்லை அந்த மனிதனுடைய சொத்தை பங்கு வைக்க வேண்டும் இரண்டாம் கருத்துக்கிடமில்லை அதே போன்று அந்த மௌத்தான மனிதன் எதெல்லாம் வத்தியத்து கொண்டிருக்கிறாரோ அந்த வத்தியத்துக்களை நிறைவேற்ற வேண்டும் அதெல்லாம் செய்யவே இரண்டாகிறது கிடமில்லை ஆனால் இமாம் நசாக்கர் அஹமத்துல்லா அழகா சொல்ல முன்னார்கள் யாராவது ஒருவரப்படி மௌத்தாகிவிட்டால் அவருடைய கடனை அடைக்க முன்னால் அவருடைய வசியத்தை நிறைவேற்ற முன்னால் அவருடைய மவாரி அவருடைய அந்த சொத்தை பங்கு வைக்க முன்னால் எல்லாவற்றுக்கும் முன்னால் கொடுக்க வேண்டும் எங்களுடைய ஒரு சந்தை எங்களை மட்டும் பிரிந்திருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம் என்னுடைய தந்தையுடைய சொத்து செல்வத்திலே பத்து வருடம் தர்காத்து நிறைவேற்றப்படவில்லை என்றால் தந்தை மூத்ததும் முதலாவது பொறுத்துவிட்டுத்தான் ஏனைய விடயங்களை நாங்கள் செய்யவேன் ஏனென்றால் அது ஐந்து கடமைகளில் ஒரு கடமை அந்த கடமையில ஒன்றை அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது இஸ்லாம் என்ற தூண் இந்த ஐந்து கடமையில நிறுவப்பட்டிருக்கிறது எனவே ஒரு தூண் இல்லைன்றா இல்லாம போயிடும் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் எனவே அன்பான அல்லாஹர்களே இந்த சட்டத்தை பேணிக் கொள்ள வேண்டும் அடுத்தது சொத்துக்கள் வக்கம் செய்யக்கூடிய அந்த சொத்துக்களை ரெண்டா பிரிப்பான் பொதுவாக வகுக்க வேண்டும் தனி நபரக்கூடிய பொதுவான வகுப்பு பள்ளிக்கு மதரத்தாக்கு வக்கம் செய்யறது இதுக்கு ஜக்காத்து இல்லை தனி நபருக்குரிய வச அந்த மனிதன் அதுக்கு தக்காத்து கொடுக்கும் அதனுடைய அளவுகள் அந்த நிசாப வந்திருந்தா அவரு தக்காத்து கொடுக்கும் அதே போன்று வாடகைக்கு விடப்படும் கட்டிடங்கள் வாகனங்கள் இவைகளுக்கும் தக்காத்து இருக்கு யாராவது வாடகைக்கு கட்டிடம் கொடுக்கிறாரே பத்து கடை கட்டி போட்டு இருக்கிறாரே அந்த கடைகளை வாடகை கொடுக்கிறாரே அஞ்சு ஆறு வேல் வச்சு இருக்கிறாரு பஸ் ஓட்ட கொடுக்கிறாரே இவைகளுக்கு எப்படி கணக்கு பாக்குறனா இவர் வரக்கூடிய வருவாய் அப்படியே குறிச்சிட்டு வரணும் குறிச்சிட்டு வந்ததுக்கு பின்னால் இவற்றுக்கான திருத்த செலவுகள் வரிகள் போன்றவற்றை கழித்த பின் வருமானமாக கிடைக்கும் வாடகை வருமானமாக கிடைக்கும் வாகனத்திலிருந்து கிடைக்கிற வாடகை அல்லது கடையிலிருந்து கிடைக்கக்கூடிய வாடகை இவைகள் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கிராமுக்கு அளவில் தங்கத்தின் பெருமானத்தின் அளவு பணம் இருந்தால் அவரும் இரண்டரை வீதம் தரக்காசு கொடுக்கவில்லை இந்த கடமைகளை பேடி செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தொழில் செய்யக்கூடியவர்கள் தனியார் தொழில் அல்லது அரசில் செய்யக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள் எங்களுக்கு ஜக்கா சிலைய அவர்களுக்கும் இஸ்லாம் தெளிவான ஒரு வழிகாட்டலை தொழில் தான் உதாரணமாக ஒருவர் மாதாந்தம் ஒரு தொகை சம்பளத்தை இருக்கிறார் ஒரு கம்பனியில வேட்புனதாக இருக்கலாம் அல்லது அரசு தொழிலா இருக்கலாம் ஒரு வருட சம்பளத்தை கூட்டி அந்த ஒரு வருடத்தின் செலவு கடன் போக எங்க இருக்கின்றாம்ங்கத்தின் பெத்தின் அளவு பணம் இருந்தால் அவரும் தக்காத்த கொடுக்க அவரை வருவாய் அப்படியே அவர் கூட்டி கொடுக்க வேண்டிய கடன்களை கழிச்சு செலவுகளையும் கழிச்சு இருக்கின்ற தொகை அந்த தக்காத்துறைய நிசாப் இருந்தா அவரும் தக்காத்த கொடுப்பார் தானியங்களை கொடுத்த வகையில அதுக்கு வருடம் குறுப்பியாக வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது சில தானியங்களை கொடுத்த வகையில வருடத்துல இரண்டு மூன்று முறை அறுவடை செய்யலாம் நாங்க வெல்லாமல் செய்யறதை போல திருப்பம் பெருங்கோம் என்று சொல்லுவாங்க அன்பானவர்களே இதற்கு நீர்ப்பாசனத்துக்கு செலவு செய்யப்பட்டிருந்தால் ஐந்து வீதமும் நீர்ப்பாசனத்துக்கு செலவு செய்யாம தானாக அல்லாஹுடைய அருள் நல்ல அப்படியே பொழிந்து அவர்களுக்கு அந்த அந்த ஆகாரம் கிடைச்சிருந்தால் அந்த தானியங்கள் கிடைச்சிருந்தால் அவர்கள் பத்து வீதமும் இதை கற்றுக் கொடுக்க நீர் புகட்டினால் ஐந்து விதமும் தானாக மழை நீர் மூலமாக வளர்ந்தால் அதுக்கு பத்து வீதமும் கொடுக்க வேண்டும் அடுத்தது இங்கு சமூகத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் நோம்பு காலங்கள் வந்துவிட்டால் கவர்ல ஆயிரம் ரூபா இரண்டாயிரம் ரூபா அல்லது ஆயிரத்தி பத்து கிலோ இருபது கிலோ அல்லது பெரிய ஒரு பார்சல்ல தென்னன் சீனி இதெல்லாம் சேர்த்து சில வந்து இதற்காத்து ஆனா இது ஜக்காத் இல்லை இது சதம் நான் ஆரம்பத்துல சொன்னேன் ஜக்காத்து கொடுப்பதற்கு இடம் சில பொருட்களை சில காலங்களை இவங்களுக்கு தான் கொடுக்கணும் சில சரத்துக்களை முறைகள் அழிச்சிருக்கு நீங்க கொடுக்கறது கவர்ல கூட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் நல்லது உள்ள கத்து உங்களுக்குன்னா அது உண்மையில அதுக்காவுடைய நன்மை உங்களுக்கு வரும் ஆனா ஜக்காத்து கொடுக்கலாம் அல்லாட்ட குட்ட பிடிக்கக்கூடிய ஜக்காத்துடைய அளவு உங்களுக்கு வருகிறது இருபதாயிரம் அல்லது முப்பா பணம் வருகிறது தேவையில்லை பார்சல் போட்டு ஏழைகளை தேடி கொடுக்கவானா இது கூழ் எங்களுக்கு வராது எனவே அன்பான தனவந்தர்களே என்னை விட அறிவிலும் செல்வத்திலும் அமல் ஐபாதத்திலும் கூடியவர்களே எல்லோருடைய தான் கேட்டுக்கொண்டேன் மாசால்லா நிறைய வளமாக்கல் உள்ள பகுதி மதரசாக்குள்ள பகுதி மாசால்லா எல்லா இடம் அதனால ஒலமாக்கள் அணுகி சட்ட திட்டங்களை கேட்டுக்கொள்ளணும் அன்பான அல்லா உங்கள் நிறையார்களே அடுத்து இதாரு கொடுப்போம் இந்த தர்காத்த பிறந்து யாரும் கொடுப்போம் இஸ்லாம் தெளிவாக சொல்லி தரகிறது இவங்களுக்கு தான் ஒரு தக்காத்த கொடுக்கணும் சொல்லுகின்றான் முதலாவது உரித்தான வரிகள் பொக்கரா யாரின் சுய மரியாதை காரணமாக உதவி கேட்காமல் திருமதி வருமானத்துக்குள்ளே வாழ உட்கொள்கிறது அவர் உழைப்பு செய்கிறார தொழில் செய்கிறார்க்கு வெளியில வெக்கம் என்ன கௌரவம் போயிடுமோ சொல்லி அவருக்கு ஒரு வெக்கம் இப்படியானவங்களை தேடி கொடுக்கணும் இரண்டாவதாக வல் மசாத்தீன் மிகவும் வறுமையில வாழக்கூடிய மிஸ்டீன்கள் அடுத்ததாக வல் ஆமிலே அடுத்ததாக நிர்வகிப்போம் அவருடைய சிரமத்துக்கு ஏற்ற ஒரு கூலியா அவங்க பெற்றுக் கொள்ளலாம் மன இணக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் தடுக்கப்படுவதற்காகவும் விசுவாசத்திற்காகவும் இஸ்லாசில இணை இருப்பவர்களுக்காகவும் அண்மையில இஸ்லாசில இணையிலவர்களுக்காகவும் அந்த ரக்காத்தை கொடுக்கலாம் அடுத்ததாக அல்லாவின் அனுமதிக்கப்பட்ட விடயங்களுக்காக கடன் பெறக்கூடியவர் சொல்லுவார்கள் அதாவது நாட்டில் இருக்கும் போது வசதிக்கார நாட்டுக்கு போய் துஷ்டாக பணம் இல்லை ஆனா இது அந்த காலத்துல சாத்தியப்படும் இந்த காலத்தில தொழில்நுட்பம் வளர்ந்த காலம் இலங்கையில உள்ள ஒருவர் ஜப்பானுக்கு போனாலும் இளைஞ உள்ள பணத்தை ஒரு நொடிப்பொழுதுல ஜப்பானில் எடுக்கக்கூடிய அமைப்புல இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிறது இப்படி இந்த சாராளுக்கு ஜக்காத்த கொடுத்துக் கொள்ளலாம் அன்பான அல்லாஹார்களே இப்படி இந்த ஜக்காத்துடைய கடமையை நாங்கள் கொடுப்போம் என்றால் நிச்சயமாக அல்லா அதுல நிறைய வரக்கருத்துக்களை செய்வோம் அடுத்ததாக இந்த ஜக்காத்து கடமை இருக்குது இது முக்கியமான ஒரு கடமை இதை நாங்கள் நிறைவேற்றாம இருந்தா எங்களுடைய சொத்து செல்வ நாளை மறுமையில் சொன்னார்கள்த்தி தூண்டிக்கொண்டே இருக்கும் நான் தான் அவனுடைய செல்வம் நீ பதுக்கி பதுக்கி வைத்த சொத்து மக்களுக்கு பயம் தராத சொத்து என்று சொல்லி அந்த செல்வம் அவனுக்கு அப்படியே தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கு அல்ல அப்புறம் ஒரு இடத்துல சொகுண்டான் புறம்பெஷித்தரக்கூடிய ஒவ்வொருவருக்கு கேடுதான் அல்ல அந்த மனிதன் என்ன செய்யறான் தெரியுமா ஒவ்வொரு நாளும் எப்பவும் எனக்கு நினைச்சு நினைக்கிறான் ஆனா அல்லா சொல்கிறான் கல்லலையும் ஒரு நாள் இந்த பணம் எனக்கு பிரயோஜனம் கொடுக்காது ஒரு நாள் இந்த பணத்தால இவன் சொத்தமா இந்த நரகத்துக்கு போக நேரிடும் எட்டு கூட்டு போலா சோபாவுல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தல்ல சொல்லி தாரான் யாருடைய செல்வங்கள்ல ஜக்காத்து கொடுக்கப்படையில்லையோ அந்த செல்வங்களை அல்லா நாளைய மறுமையினால சூடு போடுவான் அவர்கள் அவருடைய விழா புறங்கள் அவருடைய முதுகு எல்லாம் சூடு போடப்படும் இதான் நீங்க தேர்த்தி வைத்த பொருள் நீங்க தேர்த்தி வைத்த பொருள் அனுப்படிய சொல்லி இந்த பொருள் எனக்கு அல்லாஹ் அந்த பொருள் மூலமாக வேதனையை கொடுத்துக் கொண்டிருக்கும் அனுமான் அல்லாஹார்களே எனவே நாளைய மருமை நாள இன்னும் ஒரு சாரார் கவலைப்படுவாங்க தரலே என்ற ஆட்சி அதிகாரம் எல்லாம் எனக்கு ரோஜன் தரையிலே நாளின் கை சேதப்படுவான் எனவே அந்த கை சேதம் யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி கடமை நிறைவேற்றப்படும் மறுமை நாளில் மக்கள் கவலைப்படுகிறத போல சந்தர்ப்பத்திலின் மனிதர் கவலைப்படுவான் எதற்காக தெரியுமா இருக்கிற செல்வம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்காத செல்வத்தை கொடுத்துட்டு வார்த்தை கவலைப்படுவான் உயிர் பிரியக்கூடிய தெருவத்தில் இருக்கிறத கொடுத்துட்டு ஒருவேன் மற்றவ கண்ணில தொடக்கிட்டு ஒரு வேள் ஏழை எளிய மக்களை வாழ வச்சிட்டு ஒரு வேண்டு அல்லாக்கு அவகாசம் கேட்பான் ஆனா அல்லாஹ் யாரையும் திருப்பி அனுப்புறது சகராத்துல தெரியக்கூடிய மிக முக்கியமான அமல்கள் ஒன்றுதான் அமல்க்காத்துடையமால் அந்த கடமை நிறைவேற்றிக் கொடுங்க அன்பான அல்லாஹங்காடியார்களே எனவே இந்த கடமையில நிறைய நலவுகளை வைத்திருக்கிறான் அந்த நலவுகளை நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்க அடுத்ததாக இந்த அமலை தனிமையில நிறைய பேர் நிறைவேற்றுவிங்க என்றாலும் இந்த அமலை கூட்டா செய்வது மிகவும் ஏற்கமாக இருக்கும் இந்த அமல கூட்டா செய்வது மிகவும் ஏற்றமாக இருக்கு அல்லஹாக்கு நிறைய மிகப்பெரிய ஒரு ஒற்றுமைக்கு பின்னால நாங்க சொல்லுறோம் மக்களின் நபவியில பதினைஞ்சி இருபது லட்சம் மக்களை ஒரே இடத்துல ஒன்று கொடுத்த ஒரே இடத்துல ஒரு அளவு ஒற்றுமை வெள்ளிக்கிழமை நாள் எங்க எங்கெல்லாம் விம்பர் இருக்குதோ ஜிமா பள்ளி இருக்குதோ அங்கெல்லாம் சீ சத்துபோத மற்றவங்க அதுக்கு முன்னால எங்கடின் சொல்லுவார யாரும் கேட்கக்கூடாது அமைதியாயிருந்த சத்துபா கேட்கணும் யாராவது வாய் குறந்தீங்கன்னா உங்களுடைய சின்ன பாழாகிடும் உங்களுக்கு நன்மை இல்லாம போயிடும் எனவே அமைதியாயிருந்து கேட்கணும் சொல்லிட்டு இந்த அசாவை தருவார் அங்கான அவசாக எவ்வளவு ஒற்றுமையாள அதனால இந்த கடமைய கூட்டாக செய்கின்ற போது செய்வோர் அவருடைய சிரமத்துக்கு ஏற்ற கூலியை பெற்றுக் கொள்ளலாம் அந்த எட்டு கூட்டத்தில் ஒன்று தெளிவுபடுத்தப்படுகிறது இது கூட்டாக செய்யப்படக்கூடிய அமல் அலமதுல்லா எங்க புத்தலம் பகுதிகள் அதே போன்று சம்மாந்து ஏராளமான பகுதிகளில் அனுபவ ரீதியாக விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறது கண்ணியமான தனமந்திரர்களே கண்ணியமான வயோதிபர்களே பொறுப்புதாரிகளே ஆளின்களே குறை சார்ந்தவர்களே எல்லோரும் சிந்தியுங்கள் இந்த அமல் நடக்கலாம் ஆனால் இருக்கின்றதை விட செய்ய வேண்டும் ஏனென்றால் கூட்டாக செய்கின்ற போது தனிமையை செய்கின்ற போதும் நிறைய வேறுபாடு தனிமையை செய்கின்ற போது குறிப்பிட்ட கிரலுக்குத்தான் அது கொடுக்கப்படும் உதாரணம் பத்து தனவந்த கொடுக்க இருக்கிறார்கள் என்றால் ஒத்தனுக்குமே தெரிய சந்தர்ப்பங்கள்ல ஒரே பணம் போய் சேரலாம் போய் சேரலாம் அநியாயம் நடக்காது உண்மையில எந்த மூலமுடுக்கில் ஒரு ஏழை சட்டமான மக்கள் இருந்தாலும் அவருடைய தரவுகள் திரட்டப்பட்டு அவர்களுக்கு தக்காத்து கொடுக்கப்படும் அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது வாங்குவோருடைய மரியாதை பாதுகாக்கப்படுவதில்லைவர் கூப்பிட்டாலும் அடுத்ததாக தனிமையில் கொடுக்கின்ற போது நிறைய பேர் சில மக்கள் சிலத்தை கேட்கிறேன் நினைத்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள்லாம் சந்தர்ப்பங்கள்ல எடுப்பவரை பொறுத்து அதை ஒரு அவருக்கு தேவையான வகையில உதாரணமாக ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்தா அடுத்த நாளே போய் டிவி ஒன்றையும் வேற ஏதாவது தேவையான தேவையில்லாத கொண்டு அதனால அவரை கண்காணிக்க ஒரு மெஷினையோ அல்லது ஒரு வாகனத்தையோ அல்லது அவருக்கு தேவையான ஆடு மாடையும் ஏதோ ஒரு வகையில அவருக்கு எடுத்து கொடுப்பார் இது ஒரு விஷயம் நடக்காம ஜனாத்தகை சார்ந்தவர்கள் வலமாக்கல் புத்திஜீவிகள் கணக்கார்கள் தரவுகள் எடுத்து கொடுப்பார்கள் அடுத்ததாக குருடிய நோக்கம் இருக்காது ஒரு பிற பெரிய நோக்கம் இருக்கு தனிமையில் கொடுக்கின்ற போதும் ஒரு சிறிய ஒரு நோக்கம் நான் ஏன் கடவையை செஞ்சிட்டேன் யாரு பார்க்க போறா கூடினா என்ன குறைஞ்சா என்ன என்று சொல்லி நாங்க அப்படியே நிர்வாகமா இருந்து கொடுக்கின்ற போதும் இடம் பெறாம்களோ அவரை கொடுக்க கூடியவர் உருவாக்கல் தக்காத்து கொடுப்பதை மட்டுமல்ல எங்கட வேலை எடுத்தவரை நாங்க கொஞ்சம் கவனிக்கணும்னு செய்றாரே அடுத்த வருடம் கொடுக்கக்கூடிய தரத்துக்கு இவர் இல்லாட்டி இருபது வருஷமா எப்பவும் இருக்கிறாரா வாழ்க்கையை நடத்திட்டு போறாங்களோ நாளே வறுமையில யாரும் எடுப்போனும் நீயத்தோடு எடுக்காதீங்க என்ன அல்லாஹ் பணக்காரனாக மாத்துவான் இந்த சக்காத் என்னைக்கு எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் அஞ்சு லட்சம் சக்காத் நிச்சயமா ஐம்பது லட்சம் நான் கொடுப்பேன் இங்கு லட்சம் எடுக்கிறேன் யாசகத்தை நிரந்தரமாக வாக்கிக்கொள்ள அவங்க யாசகம் கேட்டு வந்த ஒருவரை சல் அல்லாஹோ அலைவசல் அவங்க நீங்க செய்யறது நல்ல வேலை இல்ல மக்கள்கிட்ட இருந்தா கொடுப்பாங்க ஆனா மக்கள்க இருந்து உங்களுக்கு கொடுத்தா நீங்க மகிழ்விங்க மக்கள் இல்லாம அவங்களுக்கு தராம விட்டா நீங்க அவங்களை இயக்குவீங்க அதனால் அந்த வேலை சரிய வராதுன்னு சொல்லி ஒரு போராடிய கொடுத்து எனவே எப்பவுமே சக்காத்து கொடுப்பவர்கள் கொடுத்து எடுப்பவர்கள் எடுத்துக்கொண்டே இப்படி இல்ல இஸ்லாத்துரிய நோக்கம் யாரெல்லாம் சக்காத்து அந்த வருடம் எடுத்தாங்களோ ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடத்துல அவர் எப்படியாவது கொடுக்க கூடிய உருவாக்கும் அதற்கு தான் நிர்வாகம் கமிட்டியாக விடயத்தை யாரிடமிருந்து கிடைக்காமல் போகலாம் தனிமையை கொடுக்கப்பட வேண்டும் எனவே அன்பானவர்களே இந்த கடமையை நல்ல முறையில் செஞ்சு கொண்டா நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு நிறைய வரக்கூறோம் அன்பான அல்லா சொல்லியார்களே அல்லாஹ் தண்ணீர் இருக்குனக்கு வாழ முடியாது அல்லாவான இந்த தண்ணீர் அல்லா இறக்கணுமா இருந்தால் நிறைவேற்றப்படும் காத்து நிறைவேற்ற படையில அல்லாவுடைய பஞ்சம் ஏற்படும் பஞ்சத்தின் முதல் அடையாளம் மழை இல்லாமல் வானத்தில் இருக்கின்ற தண்ணீரை அல்லா மதுரமான சுத்தமான தண்ணீராக இருக்கிறான் அது கிணத்துல வந்தா நாம் குடிக்கிறோம் ஆத்துல வந்தா அது குடியிரா மாறி கான்ல அது ஊத்தண்ணீரா மாறி அதே போட்டு தண்ணீரை உப்பு நீரை ஆச்சா உங்களால என்ன செய்யும் அல்லாக்கும் நன்றி செலுத்துங்களே அல்லா தந்திருக்கிற செல்வத்தில் அல்லாஹ் சந்தோஷப்படுத்துங்களே அல்லாஹ் சொல்ல முன் தான் இறக்கின்ற தண்ணீரை அல்லா மதுரமாக சுத்தமாகத்தான் இறக்கிக் கொண்டிருக்கிற தெரியாது கீழே போற இல்லை நலனின் தோண்டி தண்ணீர் கீழே எவ்வளவு நலனின் தோண்டினாலும் தண்ணி ஊறாது அல்லா முன்னாடியாது எனவே இந்த அருள் அல்லா சாரதாக இருந்தா எங்களுடைய செல்வத்தில் இது தக்காத்து கொடுக்கப்படும் ஒரு சமுதாயத்துக்கு அல்லா மலை காட்டினான் ஆனா மலையை கொடுக்க ஒரு சமுதாயத்துக்கெல்லாம் மலை இருக்க காட்டினான் ஆனா மலை வரையில மேல இருந்து கல் மலை நெருப்பு மலை அறங்கு இங்க இருந்து நல்லது போக இல்ல அதனால அல்லா நல்லதை தரமாட்டான் அல்ல அருள் என்னாடியார்களே அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றி நாங்களும் சுத்தமாகி யார் இந்த ஜக்காத்த எடுக்கிறாங்களோ அவங்களும் சுத்தமாகி எங்களுடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த கடமை நிறைவேற்றக்கூடிய சாலையான மக்களாக அனைவரையும் கபூசி வருவான எாருக்கும் உற்சத்தையும் தைரியத்தையும் அல்லா யார் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ கூடிய சீக்கிரம் அவர்களும் கொடுக்க கூறி ஆக்கிடுவாயாக ஜெய அல்லா எங்களுடைய உம்மத்து ஒற்றுமையை எப்போதும் தந்துடுவாயாக ஜல்லா முஸ்லி உம்மத்துக்கு வெற்றியை குடுத்துருவாயாக ஜெய அல்லா சொத்து செல்வத்தை பொருளாதாரத்தை நீயே பாதுகாத்துருவாயாக என்ற கடமை நிறைவேற்றி சந்தோஷத்தை பெறக்கூடிய மக்கள் ஆக்கிடுவாயாக விடாத யா அல்லா சொத்து செல்வத்தை கொண்டு நாளை மறுமே எங்களை கண்ணியப்படுத்திடுவாயாக சொத்து செல்வத்தை கொண்டு நாளை மறுமேட உயரையோ தந்துடுவாயாக யா அல்லா என்னுடைய அமல்கள் கபு செய்யுவாயாக என்னோட வாய் ஏற்றுக்கொள்வாயாக